அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிளேந்திய சிமானுவேல் தலைப்பு பொருள் தேடு ஒருமுறை சென்னை ஒய் எம் சி அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் இளைஞர்களுக்கு பதினோரு விதங்களாக சத்தியம் அஹிம்சை பிரம்மச்சாரியம் நாவை கட்டுதல் உடையை மறுத்தல் சுதேசியம் பயமின்மை தீண்டல் தேச பாசை தொழிற்பெருமை என்பவற்றை விளக்கி கூறினார் இதனை பாரதி தன்னுடைய தராசு என்கிற கற்றையில் பனிரெண்டாவது நிலையாக ஒரு காரியத்தை விளக்கியுள்ளார் பாடுபட்டும் இவ்வுலகத்தில் உயர்ந்த நிலை பெறு என்று பாரதியார் கூறுகிறார் ஆம் பண்டே தமிழர்களுடைய ஒரு உயிர் மூச்சாக பொருள் தேடுதல் காணப்பட்டது வினையே ஆடவர் குயிர் என்கிறது குறுந்தொகை முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை என்கிறது தொல்காப்பியம் சங்க காலத்தில் பொருளீட்டு ஒரு ஆண்களே எனவும் பெண்கள் குடும்பத்தினை பொறுப்புடன் நடத்த வேண்டும் எனவும் பெண்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது எனவும் கூறி வந்தனர் இன்று இந்த நிலை முற்றிலும் மாறிவிட்டது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பொருள் தேடுதல் விளைவாக எல்லா துறைகளிலும் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆம் நிச்சயமாகவே உடலில் பலம் இருக்கும் நம் உள்ளத்தில் உறுதி இருக்கும் பொருள் தேடுதல் என்கிற வேட்டையானது நம்மில் தினமும் காணப்பட வேண்டும் நன்றி